அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நடந்த வண்ணம் உரைத்தல் பதினாறு ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று தை மாதம் திருப்பாதிரி புலியூருக்கு அடுத்த செட்டி சாவடிக்கு அருகே பிரம்மசமாஜத்தை சேர்ந்த சம்பேடு ஸ்ரீதரசுவாமி நாயக்கருடன் விக்கிரக வழிபாடு பற்றி வல்லற்பெருமான் உரையாடினார் நடந்த வண்ணம் உரைத்தல் என்ற தலைப்பில் இதை எழுதியவர் வல்லற்பெருமானின் தொண்டரான ஆலப்பாக்கம் சு நயினெட்டியார் இந்நூலை வல்லற்பெருமானின் மாணவர்களில் ஒருவரான காரணப்பட்டு ச கந்தசாமி பிள்ளையவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ஆண்டு பதிப்பித்தார்கள் நடந்த வண்ணம் உரைத்தல் கல்வி கேள்விகளால் சிறந்த அறிவு உடையவர்களுக்கு வந்தனம் செய்து வெளிப்படுத்துகை அட்சய வருஷம் ஐந்தாம் தேதியில் கூடலூரை சார்ந்த திருப்பாதிரி புலியூருக்கு அடுத்த பெண்ணை நதி தென்கரையில் உண்ணாமுலைச்செட்டி சாவடிக்கு சமீபத்தில் ஓர் நைமித்திய திருவிழாவை பற்றி அறிவுடையோர் அநேகர் கூடினர் அவ்விடத்தில் சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளும் இருந்தனர் அப்போது பிரமசமாஜம் சம்பேடு ஸ்ரீதரசுவாமி நாயக்கர் சிலருடன் வந்திருந்தனர் அதற்கு முன் திருப்பாதிரி புலியூரில் ஸ்ரீதரசுவாமி நாயக்கர் செய்த பிரசங்கத்தினால் சந்தேகத்தில் அழுந்திய சிலர் தமது சந்தேகத்தை நீக்கி கொள்வதற்கு இக்தோர் தருணமென்று கருதி அக்கூட்டத்தில் சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளை நோக்கி ஐயா பிரமத்தை நினைப்பது தகுதி என்றும் விக்கிரக ஆராதனை செய்வது தகுதியல்லவென்றும் இங்கே வந்திருக்கின்ற ஸ்ரீதர சுவாமி நாயக்கர் அவர்கள் எங்கள் முன்பாக பலமுறை பிரசங்கித்தார் அதனால் எங்களுக்கு சந்தேகம் உண்டாகியிருக்கின்றது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்போது சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள் பிரமத்தை அறியத் தொடங்கினோர் அறிதல் வேண்டும் விக்கிரக ஆராதனை செய்யத் தொடங்கினோர் செய்தல் வேண்டும் இவ்விரு வகையும் அது அதற்குரிய பக்குவர்களுக்கு அடுத்த வகைகள் என்று அறிய வேண்டும் என்று சொல்லினார் அப்போது அங்கிருந்தவர்களில் சிலர் நாயக்கரை பார்த்து இது விஷயத்தில் தங்கள் கோட்பாட்டை வெளிப்படுத்தி நிறுத்தல் வேண்டும் மாறுபட்ட இருவர் தங்கள் தங்கள் கோட்பாடுகளை அந்த சபையில் அறிஞர் அறிய எடுத்துரைத்து அதற்கு தக்க சாட்சி அனுமானம் உமானம் சத்தம் முதலிய பிரமாணங்களும் உடன்படல் மறுத்தல் ஒரு சார் உடன்பட்டு மற்றொரு சார் உடன்படாமை முற்றும் உடன்படல் போன்று உடன்படாமை முதலிய கோட்பாடுகளுக்கு அமைந்த பல வகை யுக்திகளும் அனுபவத்தோடு தர்க்க உபதர்க்க லட்சண உபலட்சணங்களுக்கு பொருந்த விரித்து விவகரித்து அந்த விவகாரத்தில் சந்தேக விபரீத மயக்கத்திற்கு இடங்கொடாமல் முடிந்த நிச்சயத்தை பின்னர் லிகித மூலமாய் பிறர் அறிய வெளிப்படுத்தல் மரபே அல்லது இருவரும் வேறு வேறு இடங்களில் இருந்து அறிஞர் சபாதிபத்தியமின்றி தங்கள் தங்கள் மனஞ்சென்ற வழி அளவை எல்லையை கடந்து எழுதி கொள்வதில் ஞானம் தோன்றாது என்றும் ஒழியாத லிகித சண்டையாக முடியுமென்றும் அது தற்க மரபல்லவென்றும் சுவாமிகள் அவ்வழியில் நடத்துவிப்பதற்கு அடுத்த தருணம் இதுவாக இருக்க அத்தருணத்தில் இப்படி சொல்வது தங்கள் கோட்பாட்டிற்கு அழகல்ல என்றார்கள் உடனே நாயக்கர் நித்திய நிரஞ்சன நிர்மல நிராலம்பரூபமும் அவாங் மனோகோச்சரமுமான பிரம்மத்தை நினைப்பது தக்கதென்பதும் விக்ரக ஆராதனை செய்வது தகாது என்பதும் எங்கள் பிரம்மசமாஜ வேத சமாஜ கோட்பாடு என்று வெளியிட்டார் அவாங் மனோகோச்சரமான பிரமும் மனதினால் எப்படி நினைக்கப்படும் ஆகாயம் அடியாலும் படியாலும் அளக்கப்படும் காற்று கையால் பிடிக்கப்படும் என்பவை போல் வார்த்தை மாத்திரத்தால் அன்றி அர்த்த லட்சியானுபவங்களுக்கு இடம்பெறவில்லையே என்று சுவாமி வினவினர் மிதக்கியானமுள்ள நம்மிடம் மனத்திற்கு பரிமித வஸ்துவை போல் அடங்காது என்று சொன்னதேயல்லாது ஏகதேசம் மனத்திற்கு விளங்காது என்று சொன்னதல்ல என்று நாயக்கர் உத்தரித்தனர்